நன்றினைக்காக திருச்சியில் இருந்து அணு கீர்த்தனா பிச்சை போடுவது கூட சுயநலமே புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தாள் பிச்சை போடுவது கூட சுயநலமே புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தாள் நன்றி வணக்கம்